அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டுவெளி இறந்தி மாணவர் இந்த அனுபவம் ஓவிய கலைஞரான ஜோசப் டர்னர் என்பவர் தனது நண்பரான கிங்ஸ்லி என்பவரை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து தான் தீட்டிய கடல் புயல் என்ற ஓவியத்தை காட்டினார் ஓவியத்தை பார்த்து வியப்படைந்த கிங்ஸ்லி இந்த படத்தை இவ்வளவு தத்துருவமாக எவ்வாறு வரைந்தாய் என்று கேட்டார் ஜோசப் சொன்னார் நான் இக்காட்சியை வரைவதற்கு முன் கடற்கரைக்கு சென்று கடும் புயல் வீசும் ஒரு நாளில் மீனவன் ஒருவருடன் படையில் கடலுக்குள் சென்றேன் அந்த படகோட்டி நான் புயலின் நடுவில் கடலில் விழுந்து விடாதபடி அந்த படையின் பாய்மரத்தோடு என்னை விட்டான் புயலின் அகோரத்தை நான் நன்றாக அனுபவித்தேன் அதன் பிறகு நான் அந்த கடல் புயல் என்ற ஓவியத்தை வரைந்தேன் ஆகவே என் அனுபவமும் உணர்வுகளும் அப்படத்தில் இடம்பெற்றுள்ளது என்று பதில் கூறினார் ஆம் எந்த கேள்வி அனுபவத்தின் அடிப்படையில் முளைக்கிறதோ அதற்கு அனுபவத்தின் மூலம்தான் விடையை விளங்கிக் கொள்ள முடியும் வாழ்க்கை என்பது அடுத்தவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வது அவர்கள் அனுபவங்களிலிருந்து நம்மை உருவாக்கிக் கொள்வது விளக்கத்திற்கு அப்பாற்பட்டதாக வாழ்க்கை விரிகிறது அதை ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் அனுபவம் என்றுதான் சொல்ல வேண்டும் அது சிலருக்கு பேரனுபவம் நன்றி